धर्मो भावात रिष्यते மோ நிய சா நிசாஜா மேஜம் நுணுயதி அநாத்மத்துவசம் வாயத்வையோ பதேத் சத்யம் ஞானம் ஆனந்தம் இந்த மூன்றும் பிரம்மத்தினுடைய ஜாத்தியோ குணமோ தர்மமோ அல்ல அது அதுதான் அதனுடைய ஸ்வரூபம் அதுதான் அதனுடைய ஸ்வரூபம் இது தவிர வேற வழியில் சொல்றதுக்கு இல்ல இந்த சத்துவம் அப்படிங்கிறது ஜாதி இல்லைன்னு சொன்னார் இன்னும் கொஞ்சம் சற்று தெளிவாத விளக்கிறேன் உலகத்தில் ஒரே ஒரு பொருள் தான் ஒரு ஒரு வஸ்து ஒரு ஒரு இதில் ஒரு பொருள் தான் இருக்கும்னு சொன்னால் அதை ஒரு ஜாத்தியாக நம்ம சொல்றதில்லை இப்போ குடங்கள் நிறைய இருக்கிற போது இதுவும் குடம் அதுவும் குடம்னு சொல்லி நிறைய வக்தி இருக்கு அதனால என்ன சொல்லுவோம் அது கடத்துவ ஜாதினு சொல்லுவோம் ரெண்டு இருக்கு ரெண்டு மூணு நாலு நிறைய இருக்கு ஆனால் ஆகாசம் ஒன்று இருக்கு ஆகாசம்னு இன்னொன்று தனியாக இல்லை அதனால் ஆகாசத்துக்கு ஜாதி கிடையாது இனம் கிடையாது அதுதான் கரெக்டாக ஜாத்தின்னு சொன்னால் என்ன பதம் நான் இது புரியாமல் கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டுருந்தேன் என்ன தமிழில் சொல்கிறதுன்னு இனம் கிடையாது சத்துவம் என்பது ஒரு இனம் அல்ல குடம் என்பது ஒரு இனம் ஆனால் ஆகாயம் என்பது ஒரு இனம் இல்லை ஒரு பொருள் மாத்திரம்தான் இருக்கும்னு சொன்னால் அது மாதிரி இன்னொரு பொருள் இருக்காதுன்னு சொன்னால் இனமுங்கிற பதத்தை பிரயோகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் குடை இனம் இதெல்லாம் தட்டு இனம் இதெல்லாம் மனித இனம் இதெல்லாம் ஆண் இனம் இதெல்லாம் பெண் இனம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பெண்கள் நிறைய பேர் இனம் ஒண்ணுதான் இருக்குன்னா இனம்னு சொல்ல மாட்டோம் அது மாதிரி சத்துவங்கிறது ரெண்டு மூணு இல்லை சத்துவம்ங்கிறது ஒண்ணுதான் அதனால அது இனம் இல்லைப்பா அதனால சத்வங்கிறது ஸ்வரூபம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் பிரம்மத்தனுடைய ஸ்வரூபம் சத்வரூபம் பிரம்ம ஆத்மாங்கிறதுலாம் ரெண்டு பதமே தவிர பதார்த்தம் ரெண்டு கிடையாது சுத்த சைதன்யத்துக்கு சமஷ்டி அதிஷ்டான திருஷ்டியில சொல்ற போது பிரம்மன்னு சொல்றோம் வெஷ்டி அதிஷ்டான திருஷ்டியில் சொல்ற போது யூஸ் பண்றோம் அவ்வளோதான் ஆக்சுவலா விஷ்டி அதிஷ்டானமும் சமஷ்டி அதிஷ்டானமும் ஒண்ணுதான் கட்டாகாசமும் மடாகாசமும் ஒண்ணுதான் ஆனா கட்டாகாசம் ஏன் சொல்றோம் இருக்கிற ஆகாசமா இருக்கிறதுனால உபாதி திருஷ்டியில அப்படி சொல்றோம் அது மாதிரி ஆத்மா பரமாத்மா ஜீவாத்மானு சொல்றதெல்லாம் அந்த ஜீவ பரபேதம்னா உபாதி திருஷ்டியில்தான் சொல்றோமே தவிர உண்மையிலே ஜீவ பர வேதமே கிடையாது அப்போ சத்வம் புரிஞ்சு போச்சு தான் பிரம்மன் சத்துவத்தை உடையது பிரம்மன் அல்ல இருப்புத்தன்மையை உடையது பிரம்மன் அல்ல இருப்பே பிரம்மம் இது கவனமா புரிஞ்சுக்கணும் சதேவ பிரம்ம பிரம்மனஹா சத் இத்தின் பிரம்மத்தினுடைய சுவாவம் சத் என்பதில்லை சத்தே பிரம்மம் பிரம்மே சத் அடுத்தது என்ன சொன்னார் குணம் கிடையாது உணர்வும் இயல்பு இயல்புங்கிறது நம்ம இயல்பு அவனுடைய சொல்றோம் அது வந்து அந்த குணத்தை சொல்லிட்டு இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்லை இயல்புங்கிற பதத்தை போடுற இந்த இடத்துல ஸ்வரூபம் வடிவம் அது இல்லாமலாமல் அக்னி இருக்க முடியாதோ எப்படி உஷ்ணம் இல்லாமல் அக்னி இருக்க முடியாதோ குளிர்ச்சி இல்லாமல் நீர் இருக்க முடியாதோ உஷ்ணத்தை ஏற்றுறோம் அது வேற விஷயம் குளிர்ச்சி இல்லாமல் நீர் இருக்க முடியாதோ அது மாதிரி ஜலத்தினுடைய ஸ்வபாவம் ஸ்வரூபம் குளிர்ச்சி அக்னியினுடைய ஸ்வரூபம் உஷ்ணம் பிரகாசம் பிறகு இன்னும் கொஞ்சம் விளக்குறேன் இப்போ ஸ்வரூபமேவே ஞானம் எனக்கு ஞானம் வந்து ஸ்வரூபம்தான் ந குணகா அது எனக்கு ஒரு எத்தனையோ குணங்கள் அது ஒண்ணு கிடையாது எனக்கு காமம் குரோதம் லோபம் மோகம்னு குணங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி குணங்களில் ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை அது ஒரு குணம் கிடையாது எதி சகா குணகா ஒருவேளை அது குணமாக நீ நினைப்பாயே ஆனால் இப்போ நான் வந்து நான் கோபத்தை அறிகிறேன்னு சொல்கிறேன் இல்லையா கோபத்தை அறிகிற சுவாமிஜி எனக்கு அடிக்கடி கோபம் வருது கோபம் போகுது அப்படின்னு சொல்லுகிறோம் அப்படியானால் அது கோபம் அந்த கோபத்தை போன்று நல்ல குணங்களை போன்று கெட்ட குணங்களை போன்று அறிவும் ஒரு குணமாக எடுத்துக்கொள்ளப்படுமே அறிவு அறியப்படும் பொருளாகிவிடும் அறியப்படு பொருள் அல்லாம் ஆத்மா அல்ல என்பது நியாயம் அறிபவனே ஆத்மா அறியப்படு பொருள் ஆத்மா அல்ல அறியும் தன்மைங்கிறது வேற விஷயம் அதை பத்தி பேச்சில் ஞானஸ்வரூபம் அதனாலதான் நம்ம பிரிச்சு விடுறோம் விறத்தி ஜானம் ஸ்வரூப ஜானம் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் ஸ்வரூப ஜ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம் சாஸ்திரத்தை படிச்சு நான் பிரம்மமாக இரு பிரம்மங்கிறது ஸ்வரூப ஜ் அந்த ஸ்வரூப ஜானத்தை பற்றி சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறது என்ன விற்தி ஜானம் அறிவை அறியும் அறிவும் உண்மையிலே அது அறிய முடியாது அறிவுக்கு அறிவா இருக்கிற பொருளை இந்த விறத்தி ஜானத்தினால அறிய முடியாதுன்னு அறிஞ்சுக்கிறோம் அப்ப விவரம் புரிஞ்சு போயிடுறது நமக்கு நேட்டிங்கிற நெகேஷனால அது நமக்கு புரிந்து போய்விடுகிறது அனாத்ம நிஷேதம் பண்றதுனால ஆத்மாவை சொல்லாமல் சொல்லின்னு சொன்னேன் இல்லையா புரிய வைத்து விடுகிறது அதனால என்ன சொல்லுகிறார் குணம் என்று நாம் கருதுவோமே ஆனால் அது ஜட பதார்த்தமாக ஆகிவிடும் அது மட்டுமல்ல அதை அறியவே முடியாது ஒருபொழுதும் அதை அறியவே முடியாது என்று சொல்லுவோமே ஆனால் அதை முயல் கொம்பு போல இல்லாததாகத்தான் இருக்க முடியும் அறிய முடியாததாக இருந்தாலும் நீ இவ்வாறு அறிந்து கொண்டு விட முடியும் அப்படின்னு சொன்ன இப்ப வந்து வேதாந்தம் படிச்சு நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்ன என்ன தெரியுமோ அனாத்மா போயிடும் வேதாந்தம் படிச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை அதுவாகவே நான் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான் அதனால பிரம்மம் வந்து வேதம் வந்து பிரம்மத்தை டைரக்டா சுட்டி காட்டுறதில்லை பாயிண்ட் அவுட் பண்றதில்லை தேவையில்லாத நீக்கி விளங்க வைக்கிறது அதான் நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கேன் ஒரு பெக்கியூலர் வே ஆஃப் டீச்சிங் அது புதிய அறிவை அதே சமயம் புதிய அறிவு கொடுக்கிற மாதிரி ஆகையினால நீ வந்து ஒரு நாளும் அந்த பரம்பொருளை அறியவே முடியாதுன்னு சொன்னா நிச்சயமா நான் இப்பவே சொல்லிடுறேன் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படி ஒண்ணு முயற் போன்றுால் என்னும்னாத்மாய முடியே அதுவாகத்தான் இருக்க முடியும் புரியதில் ஒரு நாள் நீ அந்த பரம்பொருளை அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க அது ஆப்ஜெக்ட் ஆயிடும் ஆப்ஜெக்ட் ஆச்சுன்னா அது ஜடம் அனாத்மாவாயிடும் போயிடுறதா சேர்ந்து அறியப்படும் பொருளாயிடும் அது ஒரு நாளும் நீ அறியவே முடியாது என்ன செய்தாலும் நீ அதை அறிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு சொன்ன என்ன ஆயிடும் இந்த அர்த்தத்துல ஞா வச்சுக்கணும் நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க அறிந்து கொள்ள முடியாதுன்னு மூலமா அறிஞ்சுக்கிறோம் அப்ப என்ன அர்த்தம் நான் தான் ஞான ஸ்வரூபம் அப்படி புரிஞ்சுக்கிட்டா இருந்த விஷயம் இல்ல நீ ஞானஸ்வரூபமும் இல்லை நீ அதை அறியவும் முடியாதுன்னு சொன்னா அசத்தாத்தா இருக்க முடியும் நான் ஞான ஸ்வரூபம் நீ அதை அறிய முடியாதுன்னு சொன்னா அந்த டீச்சிங் மெத்தட் வேற அந்த கற்பிக்கிற முறை வேற நீ அறிவு ஸ்வரூபமும் கிடையாது நீ ஒரு அதை தெரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு சொன்னா அது என்ன ஆகிடும் அசத்தா போயிடும் நீ ஒரு நாளுக்கு தெரிஞ்சு சொன்ன என்ன ஆகிடும் அனாத்மாவாயிடும் ஆகையினால என்னன்னா நானே அறிவு வடிவம் ஞான ஸ்வரூபம் சித்வரூப அறிவு வடிவம்னாலும் சரி உணர்வுன்னாலும் சரி ஒண்ணுதான் ஞாபகத்து அதை ஒரு நீ உணர்வாய் என்றால் அது அனாத்மாவாகிவிடும் ஒரு நாளும் அதை நீ உணர முடியாது என்றால் அது இல்லாததாக இருக்கும் ஆகவே உணர்வே நான் நானே உணர்வு உணர்வுங்கிற பதம் கான்சியஸ்னஸ்ங்கிற மீனிங்ல யூஸ் பண்றேன் ஏன்னா அதுக்கு நிறைய பிரமாணங்கள் இருக்கு ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உடைத்த சொல் ஆனந்தம் தோழின்னு அன்னைக்கு சொல்லியாச்சு அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு எதி சகா குணகா பவேத் அந்த ஞானமானது குணமாக கருதுவாய் அது என்ன ஆகிவிடும் தெரியுமாத்வையோகோ கிரமேண அநாத்மத்வம் அசத்வம் வாடியாதவைகளில் முறையே அது அனாத்மாவாகவும் அனாத்மாவாகவும் என்ன நான் அல்லாதது எதுவும் அனாத்மா ஜடம் அர்த்தம் அனாத்மா என்ன ஜடம் அர்த்தம் இது கோபதாபங்களை போன்ற குணம் அல்ல நம்ம இடத்துல விற்பிஞானம் குணம் விற்பிக்ஞானம் குணம் ஸ்வரூப ஜானம் அதுதான் ஸ்வரூப ஜானம் சொல்லிச்சு அப்புறம் அது எப்படி குணம் சொல்றது அதனால ஸ்வரூப ஜான குணம் இல்லை நானே உணர் இதை நீங்க இப்படி தான் புரிஞ்சுக்கணும் இதிலிருந்து ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் உணர்வு ஸ்வரூபமாக இருக்கிறேன் நான் வடிவாக இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கும் நினைப்பதற்கும் உள்ளம் தேவை நான் உணர்வு வடிவாக இருக்கிறேன் என்று எண்ணுவதற்கும் சொல்லுவதற்கும் மனம் தேவை ஆனால் அப்படி சொல்லாவிட்டாலும் நினைக்காவிட்டாலும் நான் உணர்வாக இருக்கிறேன் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை அதுக்குத்தான் உறக்கத்தை சொல்லியிருக்கேன் உறக்கத்துல உணர்வு இருக்கிறது ஆனால் உணர்வாக இரு உணர்வு நான் உணர்வோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உணர்வாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு அங்கே கருவி கரணங்கள் இல்லை கருவி கரணம்னாலே கருவி தான் தமிழ் ஒரு யூசேஜ் இருக்கு கருவிகரணங்கள் இல்லை விழிப்பு வந்தவுடனே கருவிகரணங்கள் வேலை செய்கிறது அப்ப நினைக்கவும் சொல்லவும் முடிகிறது நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று நினைக்க முடிகிறது நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடிகிறது ஆனால் நான் சொல்லாலும் சொல்லாவிட்டாலும் நான் பிரம்மமா அல்லவா சொல்லித்தா ஆகணுமா இன்னொருத்தங்களுக்கு சொல்றதுக்காக நான் பிரம்மமா இருக்கேன்னு படிச்சுட்டு இருக்கேன் துவைத்தம் இருக்க பிரம்மன் இடத்துல குரு கிட்டதான் கணியேசே தவிர ஊர் முழுக்க டமால் அடிக்க கூடாது ஆகையினாலு ஒன்னு சேர்த்துக்கணும் ரெஸ்பெக்டிவ்லி அநாத்மத்வம் வா அசத்வம் வாழ்ந்துடும்பா ஆகையினால இப்ப நீ என்ன சொல்லி ஆகணும் இதெல்லாம் லாஜிக் ஆகவே நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா நான் ஞானஸ்வரூபம் நான் சத்வரூபம் நான் ஞானஸ்வரூபம் சச்சித் ஸ்வரூபம் நான் தான் அது அது இல்லாம ஒன்னு இல்லை நானே அது அதுவே நான் நானே அது இதுல வேற்றுமை கிடையாது ரெண்டு பொருள் கிடையாது என்னை நானே அறிகிறேன் சரியா என்னை நானே அறிகிறேன் சரியா இருக்கிற மாதிரி இருக்கு சரியா இல்லாத மாதிரி கருத்து கர்ம விரோத அதாவது எழுவாய் பயநிலை செய்யப்படுபுரம் இருக்குல்ல அப்படி என்ன ஆயிடும் என்னை நானே அறிகிறேன் என்னை நானே அறிகிறேன் அந்த எழுவாய் பயனிலை இல்லை அவர் சொல்றது வேற அதாவது கர்மன செய்யப்படுபொருள் கர்மன செய்யப்படுபொருள் ராமஹ கிராமம் கச்சதி ராமன் கிராமத்துக்கு செல்கிறான் ராமஹா என்பது எழுவாய் கிராமத்திற்கு என்பது செய்யப்படுபொருள் செல்கிறான் என்பது பயனிலை தானே அது மாதிரி கர்த்தா கர்ம கர்த்தா கர்ம கிரியா ஆனா இங்க அப்படிலாம் நடக்காது நானே என்னை அறிகிறேன் நான் வேற என்னைங்கிறது வேறையா ஆத்மா ஸ்வயம் பிரகாஷ் ஆத்மா ஸ்வயம் பிரகாஷ் விளங்கிக் கொள்வதற்கு இன்னொன்று தேவையில்லை தன்னை தானே விளங்கிக் கொள்ளுகிறது என்ற வார்த்தையும் தேவையில்லை என்று சொல்லும் அந்த வார்த்தையின் தேவையில்லை ஆகையனால நான் ஞானஸ்வரூபம் நிரூபிச்சாச்சு இப்ப அடுத்தபடியா சொல்படுற ஆனந்தமும் எனக்கு குணம் இல்லை அனுபவம் இல்லை நானே ஆனந்தம் ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க சுவாமிஜி எல்லாம் புரியுறது அந்த இன்பம் வரமாட்டேங்குது அந்த இன்பம் நீதான்ப்பா அப்படின்னா அது ஒரு மாதிரி வரணுமே என்னுடைய ஒரு நாள் வராதுப்பா வந்ததுன்னா அது நீ இல்லப்பா அப்படின்னா என்னமோ என்னமோ நம்ம கிட்ட ஆனந்தம் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் அது அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தம் ஒரு தனிய ஆனந்தம் இந்த ஆனந்தம் மாதிரில அந்த பிரம்மானந்தம் அது இழுக்கிற போதே சிவானந்த வெள்ளம் விளையும் சிவானந்த பூமி அந்த வெட்ட நன்னி துஷ்டை இருளாம் கடையை கடைந்து பின் பார்த்தேன் ஐயன் களையன்றி வேரொன்றும் கண்டிலேன் தோழி விளையும் சிவானந்தி துஷ்ட இருள் ஆம் களையை களைந்து பின் பார்த்தேன் இந்த அஜானத்தை களைஞ்சு பின் பார்த்தேன் ஐயன் களையன்றி வேறொன்றும் கண்டிலேன் தோழி புரிய அதனாலதான் அந்த வார்த்தையை அன்னைக்கே யூஸ் பண்ண அன்றென்றும் ஆம் என்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் எனவே மறை நீதி எம் ஆதி நிகழ்த்தினான் தோழி மறை நீதி எம் ஆதி குருநாதன் நீ ஆனந்த சுரூபம் புரிஞ்சுக்கிட்டு முடி ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சாய் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைச்ச அனுபவி அப்புறம் என்ன ஆகும் அந்த ஆனந்தம் எத்தனை நேரம் கண்டின்யூ ஆகும் சரி அப்படியே வரட்டுமே பிரம்மானந்தம் ஒரு காலத்துல இல்ல இல்ல உனக்கு பிரம்மானந்தம் இப்ப வரப்போறது எப்படி வரப்போறது நீ கஷ்டப்பட்டு கர்மெல்லாம் பண்ணி பக்தி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சமாதி பழகி கஷ்டப்பட்டு தினந்தோறும் நிர்விகல்ப சமாதிக்காக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சமாதி அந்த சமாதி இப்படி பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி சவிகல்பமாதினே சக்ஸஸ் ஆகி நிர்விகல்பமாதிக்கு வந்து விட்டாய் வந்தது போகும் என்பது மரபு ரூட் ஆகையினால இல்லை சுவாமி அது வந்தா போகாது எது நிர்விகல்பமாதி வந்தா போகாது வார்த்தையே தப்பு வந்தா போகாதுங்கிறது எந்த உலகத்துல எதுவுமே கிடையாது வந்தது போகுங்கிறதா ஆண்டும் இருப்பதுதான் எப்படி எப்போ இருக்குமே தவிர வந்ததெல்லாம் போகத்தான் செய்ய அதிகமா இருக்கும் உனக்கு பிரதிபிம்பானந்தம் சமாதி எல்லாம் பண்ணினா பிரதிபிம்பானந்தம் கூடுமே தவிர பிம்பானந்தம் கூட போறதும் இல்ல குறைய போறதும் இல்லை துக்கமா இருக்கிற போதும் நீ பிம்பானந்தம் தானே கதாச்சித்து நான் அகம் அப்பிரியா இப்ப தானே பார்த்தோம் துக்க காலையே அப்படி அகம் இந்த விஷயம் புரியாமத்தான் நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள்ளேயே ஏங்கின்னு இருக்காங்க பாவம் நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆனா அவங்களுக்கு வந்து இந்த சாஸ்திரம் அதெல்லாம் எல்லாம் எழுதி வச்சிருக்கு அதெல்லாம் வழிகாட்டிகள் அதுபடி நம்ம கடைப்பிடிக்கணுங்கிறாங்க அது ரொம்ப தப்பு சாஸ்திரம் வந்து வழிகாட்டி இல்லை சாஸ்திரம் பிரமாணம் வழிகாட்டி என்பதற்கு பொருள் வேறு பிரமாணம் என்பதற்கு பொருள் வேறு கர்ம காண்டத்தையாவது வழிகாட்டின்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஞான காண்டத்தை அப்படி சொல்லக்கூடாது ஞான காண்டம் நேரடியாக பொருளை சொல்லி கொடுக்கறது ஆகையினால அது ஒரு கைடு புக்கு அது இப்படி போன்னு சொல்லணும் நீ அப்புறம் சாதனை பண்ணணும்னா ஞான காண்டத்தில் மே சாதனை தெரிஞ்சிக்கிறது தான் சாதனை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு சாதனையும் கிடையாது தெரிஞ்சுக்கிட்டுறதே தான் சாதனை கர்மகாண்டத்துக்கு ஓகே கர்மகாண்டம் முழுவதும் அறிந்து கடைபிடித்து தான் பலன் அடையணும் ஞான காண்டம் இல்லை அப்படி இல்லை அறிவே பயன் அவ்வளோதான் அறிவே பயன் நீங்கள் அது நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா அத்தியாச பாஷம் படிக்கணும் சமன்வய பாஷ்யங்கள் பிரம்மசூத்திரம் அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் என்ன நியாயத்தோட கரெக்டாக சொல்லிவிடுறேன் அறிவே இங்கு பையனப்பா சாதனை எல்லாம் முடிச்சிட்டு வந்தா தான் இந்த அறிவுக்கு வரணும் சாதனை நல்லா பண்ணி கர்மாவெல்லாம் பண்ணி உபாசனை எல்லாம் பண்ணிட்டு வந்தேன்னா நான் உனக்கு இதுதான் உண்மைன்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் ஓம் தத் சோ ஞானம் ஞானம் அஹோ சுகம் சுகம் ஆஹா அறிந்தவுடனேயே ஆனந்தம் அறிவுக்கு பிறகு செயல்பாடு கிடையாது ஏன்னா இங்க செயல்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அந்த அறிவை வேணா உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உட்கார்ந்து தியானம் பண்ணணும் சொல்லலாமே தவிர அதுல ஒண்ணு ஸ்பெஷலா ஒண்ணு வரப்போறது இல்லை அதான் பேச ஆரம்பிச்சா டைம் வேற அதிகமாயிடும் நான் இதோட நிறுத்திக்கிறேன் ஆகையினால அந்த மாதிரிலாம் அடையிறது போறதுங்கிறது நிறைய ஆன்மீகத்துக்குள்ளேயே நல்ல பெரியவர்களே விவரம் தெரிந்தவர்களே சில சமயம் இப்படி சொல்லி விடுகிறார்கள் அதனால ஜனங்கள் என்ன அந்த நிலை வந்துருச்சு நமக்கு என்னைக்கு வரப்போகிறதோ அதை பார்த்தாமே சீனிங்லேயும் அது கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்படி இல்லை நம்மளாலையும் அது என்றைக்கோ ஒரு நாள் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எவர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆத்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயத்தை திருடம் பண்ணணும் அவ்வளோதான் வேற ஏதாவது பாசிட்டிவாக அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை அந்த ஆனந்தத்தை அடையறதுக்காக வேண்டி ரொம்ப ஒர்க் பண்ணணும் பிரயத்தனங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது ஆனந்த சுரூபமா இருக்கோமே அதுல ஒண்ணும் தப்பு என்ன பண்ணணும் இந்த உண்மைய மனசுல ஸ்திரமா வச்சுக்கணும் அதுக்கு கொஞ்சம் சாதனை பண்ண வேண்டி வரும் நிதி தியாசனம் பண்ணத்தான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்கப்புறம்தான் ஞானம்ல ஒத்து போனாங்க சிரவணத்தினால ஞானம் கிடைச்சுடுறது மனநத்தினாலையும் நிதி தியாசனத்தினாலையும் பிரதிபந்தம் நீங்குகிறது அன்னைக்கு சொன்னா சந்திரனுடைய பிரகாசம் அப்படிதான் இருக்கு அந்த மேகம் வரைச்சிருக்கு மேகம் நீங்கின உடனே சந்திரன் தெளிவா தெரியுறது எப்பவுமே தெளிவா தான் இருக்கு அதே மாதிரி குரு நமக்கு சொல்லி கொடுக்கிற போது தத்துவமசி தத்துவமசிதான் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மிதான் ஆனா நமக்கு அக்சப்ட் பண்ணிக்க முடியாம பிரதிபந்தங்கள் இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்க படிக்க படிக்க பிரதிபந்தம் நீங்கிறதே தவிர ஒன்னும் புது டெவலப் கிடையாது அகார்டிங் டு தர்க்காஸ்திரம் கிடையாது தர்க்கசாஸ்திரத்தினுடைய சித்தாந்தம் நியாயசாஸ்திரத்தினுடைய சித்தாந்தம் அறிவில் வளர்ச்சியோ தேய்வோ இல்லை அறிவு அறிவு தான் அதை பற்றின அறியாமைகள் அதிகமா இருக்கலாம் அது நீங்களே தவிர அறிவில் வளர்ச்சியோ தேய்வோ இல்லை இதை அறிவியல் வளர்ச்சியோ தேய்வோ இல்லை என்கின்ற இந்த கருத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு மிகவும் நுண்ணிய அறிவு தேவைதான் சந்தேகமே சரி இப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லுகிறார்னு சொன்ன ஆத்மாவான் சுகஸ்வரூபம் சுகம்ங்கிறது தனியா ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த உலகத்துல எந்த பொருள்லையும் சுகம் கிடையாது படித்து பொருள் தெரிந்து கொள்ளலாம் சுகம் அமதர்த்தம் நகி பிரேயா மதம் நி அம் நானிய அநச்சேன்னு அமர்ம் நி பிரேய மதம் நிய அ சொல்கிறது ஒன்று பொருள் அக்திந்தம் என உணர்ந்தாய் தாயுமானவனே பாரதியார் இருக்கிற பொருள் ஒண்ணுதான் அது ஆனந்த ஸ்வரூபம் என்று அறிந்தாய் தாயுமானவன் நின்ற பரத்தும் ஆத்திரமும் நில்லாயத்தும் நிற்பாயணி அன்னைக்குதான் அம்மா சொன்னாங்க இல்லையா ஏன்னா ஒன்று பொருள் இருக்கிற பொருள் ஒண்ணுதான் ஆனந்த ஸ்வரூபம் இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம் இப்ப நான் இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்காக சில விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் உலகத்துல சுகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இதுல சுகம் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்றேன் இப்ப நீங்க உங்களுக்கு புரியதான்னு பாருவோம் உலக பொருள்களில் மக்களிடத்தில் இன்பம் இருக்கிறது என்று சொன்னால் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா பொருளிலும் சொல்லலை ஒரு பொருள்ல இன்பம் இருக்குன்னு வச்சு ஒரு பொருள்ல இன்பம் இருக்கு ஒரு பொருளில் இன்பம் இருக்குதுன்னு சொன்னால் ஜிலேபியில் இன்பம் இருக்கிறது மைசூர் பாவில் இன்பம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருளில் இப்போ வந்து பெண்ணிடத்தில் இன்பம் இருக்கிறது ஆள் இன்பம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் அதில் இன்பம் இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதில் இன்பம் இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் கிடையாது ஒரு பொருளில் இன்பம் இருக்குன்னு சொன்னால் ஒரு பொருள் இன்ப மயமானதுன்னு சொன்னால் மூணு காலத்தில் இருந்தால் தான் அது இன்பமயமானது ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லைன்னா அது இன்பமயமானது அல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இல்லைன்னா அது இன்பமயமானது அல்ல ஆகவே அது மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் ஒரே அளவோட இன்பம் இருக்கணும் சேம் குவான்டிட்டி நான் என்ஜாய் பண்ணாலும் ஒரே மாதிரி அந்த சுகம் இன்னொருத்த என்ஜாய் பண்ணாலும் அதே மாதிரிதான் அப்படி இல்லையே அதுல நிறைய கிரடேஷன் இருக்கு ஒரு ஒருத்தர் என்ஜாய் பண்றத பொறுத்து இருக்க அனுபவிக்கிறவனுடைய மைண்ட பொறுத்து இருக்கு ரொம்ப விசித்திரம் இது அதுல சுகமே கிடையாது கிருஷ்ணர் சொல்லர் கீதையில ஏகி சம்ஸ்பர்ஷஜஜா போகாக துக்க யோனைய ஏவத்தை ஆதி அந்தவந்த கவுந்தைய தேஷு புதகா நரமத ஹே அர்ஜுனா இந்த ஜனங்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே இதெல்லாம் சுகம் சுகம்னு அதெல்லாம் துன்பத்துக்கு காரணம்னு நம்ம தெரியாம முடிச்சு போயின்ட்டு இருக்கான் துன்பத்துக்கு அது காரணம்னு அவனுக்கு தெரியல ஏன்னா அதுக்கு ஆரம்பம் இருக்கு முடிவு இருக்கு அந்த சுகத்துக்கு புத்திசாலி அந்த மாதிரி சுகத்தை விரும்ப மாட்டாங்கிறார் எப்படி பாருங்க நைசா சொல்றது முட்டால்னு சொல்லப்படாது முட்டால் தான் அந்த சுகத்தை விரும்புவான்னு சொன்னா அடிக்க விடுவான் புத்திசாலி அந்த சுகத்தை விரும்ப மாட்டான் அப்படின்னு விட்டு அந்த மாதிரி அழிஞ்சு போற சுகத்தை விட்டுடும் வேகமா சொல்லுக்க பொருள்களில் இன்பம் இல்லை மனிதர்களிடத்தில் இன்பம் இல்லை அப்படி இன்பம் இருக்குமானால் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் ஒரே அளவான இன்பம் வர வேண்டும் அப்படி உலகத்தில் நமக்கு அனுபவம் இல்லை ஒரு இடத்தில் தருகின்ற இன்பம் இன்னொரு இடத்தில் கிடைப்பதில்லை இது நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம் நான் அதெல்லாம் அதிகமாக சொல்லலை நீங்க வந்து ஜிலேபியில இன்பம் இருக்குன்னு சொன்னால் ஜிலேபி ஃபர்ஸ்ட் வாய் செகண்ட் வாய் தேர்ட் வாய் போகும் போதே போரும் தோணிடும் தகட்டி போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆசை வரும் அது வேற விஷயம் அப்போ அப்பவே அது கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்ப அதுல சுகம் உண்மையிலே இல்லையே விஷயத்துல சுகம் இருக்குன்னு சொன்னா விஷயம் இல்லாத போது நமக்கு சுகம் இருக்கு அதுதான் தூக்கம் பொருள்களும் இல்லாமல் மனிதனும் யாருமே இல்லாமல் சுகமா தூங்கிறோம் தூங்குற போது ஏதோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமயே நமக்கு சுகமா இருக்கே அப்ப அந்த சுகத்துக்கு என்ன ரீசன் அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது பொருள்களில் இன்பம் இல்லை என்பதற்கு மற்றொரு பிரமாணம் ஒரு சாமியார் ரிஷிகேஷத்துல ஒரு மரத்தடியில வெறும் கோமணத்தை கட்டிண்டு பைசா கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படியே ஆனந்தமா கங்காதேவியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அங்கிருந்து ஒரு ஆள் வந்து அப்படியே ஒரு அவருக்கு வந்து வைரத்துல ஒரு கடகம் காலுக்கு போட்டுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு பெரிய மாறுபாடு இந்த சாமியார் நமஸ்காரம் பண்ணிட்டு போன உடனே அவனுக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பயங்கரமா தூக்கி விட்டு விடுத்தோம் அதுல அவனுக்கு ஒரே சந்தோஷம் இந்த சாமியாரை பார்த்த பிறகுதான் நமக்கு இவ்வளவு வியாபாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் காலுக்கு ரெண்டு காலுக்கு போட்டுக்கிறதுக்காக வைரத்துலேயே அப்படியே அழகா ரெண்டு கடகம் பண்ணி கொண்டு வந்து அப்படியே அங்கே வச்சு நமஸ்காரம் பண்ற போது அந்த தட்டு இப்படி இருக்கு மணல் மேடு இப்படி இருக்க தட்டு இப்படி இருக்கு இப்படி இருக்கிற போது இவன் நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு வளகம் உருண்டு தண்ணிக்குள்ள போய் விழுந்துருச்சு என்னமா கதம் அதை விட இன்னும் இருக்கு கதம் முடியல அது ஒரு வலையம் உருண்டு போய் உள்ள விழுந்துருச்சு விழுந்த உடனே சுவாமி சாமி எங்க விழுந்துட்டு எங்க விழுந்து நீங்க பாத்தீங்களா ஏன்னா இவரை இவர் தான் கரெக்டா அதை பார்த்து உட்கார்ந்துருக்காரு அது எங்க விழுந்தது பாத்தீங்களா அது இன்னொன்னு எடுத்து இங்கதான் விழுந்தது போட்டுட்டார் அவர் ஏற்கனவே அது தானா உருண்டு விழுந்தது ஒரு வலையம் காலுக்கு போட்டுக்கிறதுக்கு அந்த திருவடிக்கு போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத பூஜை பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவோம் அவர் என்ன பண்ணார் இங்க விழுந்து அதையும் திரும்பி போட்டு விட்டார் நம்மளா இருந்தா பாருங்க விழுந்துதுன்னு கேட்டதுக்கே உச்சு உச்சுங்கிறோமே நினைச்சு பாருங்களேன் கேட்டதுக்கே நமக்கு இப்படி இருந்தா அப்படிங்கிறார் அவர் அவர் நினைச்சு பாருங்க ஒரு பொருளும் இல்லாமல் எந்த பரிவாரங்களும் இல்லாமல் ஒரு சிஷ்யம் கூட கிடையாது ஒரு சிஷியம் கூட கிடையாது ஒண்ணும் இல்லாம வேதாந்த வாக்கியு சதாரமந்த திக்ஷாந்த மாத்திரேணுமந்த அசோகவந்த கருணைகவந்த கௌபீனவந்த வள்ளுவர் சொன்னார் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் நல்ல பரிபூர்ண வைராக்கியம் என்ன அடியோட உட்டானா அப்படி விட்டதடி ஆசை விழாம்புல தோட்டோடு என்ன அற்றத பற்றி உற்றது வீடு அவர் இப்படி ஆனந்தமா இருக்கார் ஒரு பொருளும் இல்லாம நீங்க கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டேங்கிறார் ஆசிரமம் வச்சிருக்காரு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்போ பொருள்ல சுகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் அவருக்கும் பொருள்ல சுகம் இருக்குன்னு அங்கே வரணும் இல்ல பொருள்ல சுகம் இல்லாம அவரால் சுகமா இருக்க முடியுது இல்லை இதுல இருந்து என்ன நிரூபணம் ஆகுறதுன்னா பொருளில் இன்பம் இல்லை அவ்வளவுதான் கன்க்ளூஷன் முடிவு என்ன இன்பம் இல்லை காரணம் விஷயத்தை அனுபவிக்கிற போதே அதுல சுகம் இல்லைன்னு தெரியுது தூக்கத்துல ஒரு பொருளும் இல்லாமயே நாம எல்லாரும் சுகமா இருக்கோம் சன்னியாசி ஞானிகள் வித்வான்கள் மகான்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆனந்தமா இருக்காங்க அதுலருந்து என்ன தெரிகிறது பொருள்களில் இன்பம் என்று நிரூபணமாகிறது அப்படியானால் நமக்கு பொருள்களில் இன்பம் இருப்பது போல ஏன் தெரிகிறது சுவாமி மௌரிஜியோடு சேர்ந்து எனக்கு அவரோட வருது அதனால பொருள்களில் ஏன் இன்பம் இருப்பது போல தெரிகிறது சுவாமி பொருளில் இன்பம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது பணத்தில் சந்தோஷம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது மாதிரி தானே தெரியுது இப்பவே நீங்களே பேச்சை மாத்திக்கிட்டீங்கல்ல முதல்ல இருக்குன்னு சொன்னீங்க இப்ப நான் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணோன்னே இருக்கிற மாதிரி தானே தெரியுது அப்படி மாதிரியே வந்தாச்சு அட்லீஸ்ட் மாதிரிக்கா வந்திருக்கீங்களே அப்ப என்ன தெரிகிறது பொருள் இன்பம் இருக்கிற மாதிரி தெரிகிறது அதுதான் ஒரு மாய என்னன்னா இந்த நாய் உதாரணம் சொல்லுவாங்க இந்த நாய் என்ன பண்ணுமா எலும்ப நல்லா கடக்கு கிடக்கு கிடக்குன்னு கிடைக்குமா கடிக்க கடிக்க அது என்ன நினைச்சு அதுல இருந்து அதோட வாயில் அந்த எலும்பு குத்தி ரத்தம் வருமா அது வரும்போது என்ன நினைச்சுக்குமா எலும்புல இருந்து தான் ரத்தம் வருது அப்படின்னு நினைச்சுக்குமா அந்த நாய் உண்மையிலே அதோட வாயிலிருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு அது மாதிரி நாம் எல்லோரும் ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் ஒரு சில மாயினால் ஒரு சில சூழ்நிலைகளில் மாயையினால் நம்முடைய உள்ளத்திலே அந்த ஆனந்தம் பிரதிபலிக்கிறது சங்கராச்சாரியார் தர்மானுரூபங்கிறார் புண்ணியத்தின் அனுசரித்து புண்ணியத்தை அனுசரித்து சில சூழ்நிலைகளில் சில இடத்தில் சில மனிதர்களிடத்தில் அந்த ஆனந்தம் பிரதிபலிக்கிறது இதுலேருந்து நிறைய ஸ்ட்ராங் டிஸ்கஷன்லாம் நிறைய இருக்குது ஆனால் இதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஆனந்தம் நம்ம சொரூபம் தெரிஞ்சு போயிடும் ஆனால் என்ன நினச்சிக்கிறோம் நம்முடைய நானே ஆனந்த ஸ்வரூபம் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை சர்டன் கண்டிஷனில் நான் வந்து மைண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற என்ன பண்ணிட்டேன் அது ஆத் என்னிடத்துல அந்த ஆனந்தம் வருதுன்னு எனக்கு தெரியாமல் அந்த நாய் எப்படி எழுந்திருந்து வருதுன்னு நினைக்குதோ அது மாதிரி நான் என்ன நினைக்கிறேன் அங்கிருந்து வருது இங்க இருந்து வருது இவங்களோட சேர்ந்திருந்தா வருது அவங்களோட பேசினா வருது இவங்க அதை பார்த்தா வருது இத பார்த்தா வருது சாமியார்ட்ட உபன்யாசம் கேட்டா வருது அப்படின்னு சொல்லணும் உண்மையிலே கிடையாது ஒரு அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் அவரோன் ஆனந்த ஸ்வரூபத்தை ரிஃப்ளெக்ட் பண்றது மைண்டு நம்ம என்ன நினச்சுக்கிறோம் அதுல இருந்து தான் ஆனந்தம் வருது இங்கிருந்து தான் ஆனந்தம் வருது இவங்களால தான் எனக்கு ஆனந்தம் வருது பணத்தினாலதான் ஆனந்தம் வருது அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ புரியுறது இல்லை நான் தான் இப்ப பொருள்ல இன்பம் இல்லைன்னு சொன்னதுனால அப்ப எதுலேருந்து இன்பம் வருதுன்னு கேள்வி கேட்கணும் அப்ப எதுலேருந்து இன்பம் வருதுன்னு கேள்வி கேட்கணும் வேற வழியே இல்லை ஆத்மான தவிர வேற வழியாக அந்த ஆனந்தத்தை தான் நாம் எல்லோரும் அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் இப்ப நான் ஆனந்த வடிவம் ஆனந்த வடிவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அனுபவிக்க முடியாது அனுபவிக்கணும்னா மைண்டு வேணும் மைண்ட் வேணுமா மைண்ட் வேணும்னா பாடி வேணும் பிறவி வேணுமா அதனால என்ன புரிஞ்சுக்கணும் ஆனந்தத்தை அடைய நான் விரும்பவில்லை நான் ஆனந்தமாகவே இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்கிறேன் அறிவோம் தத் சோர் புரிஞ்சிருக்கணும் அப்போ சொல்ற அகமேவ சுகம் ந அந்நிய எனக்கு வேறாக இன்பம் என்று ஒன்று இல்லை நானே இன்ப வடிவ நானே இன்ப வடிவத்து சேத் நைவ தத் சுகம் அது வேறாக இருக்குமானால் அது சுகம் இல்லை அது சுகம் இல்லை இவர் ஒரு நியாயம் சொல்றார் இதை எப்படி வேணாலும் விளக்கலாமா இந்த ஆனந்தத்தை விளக்குறது தைத்திரியோபனிஷத்துல இந்த ஆனந்த வள்ளி ரொம்ப அழகா விளக்குகிறது ஆனந்த சுரூபம் ஆத்மாங்கிறது தைத்திரிய உபனிஷத்துல ஆனந்தவல்லி படிச்சாதான் புரியும் படிச்சாலும் புரியாது அவர் சக்கராதி மனிஷா பஞ்சகத்திலே சொல்லிட்டார் நிறுவா அந்த பேரானந்த பெருவழியின் துளிய பேரானந்த பேரானந்த பொருளின் சிறு திவறைகளை அனுபவித்துக் கொண்டு இந்திராதி தேவர்கள் மகிழ்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆனந்தத்திலேயும் ஆகாங்கிறானா ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கொடுத்த உடனே ஆகாங்கிறான் ஒரு சின்ன செயலாளர் பதவி கொடுத்த உடனே ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டுறான் அப்போ இந்த இதுக்கே இவனுக்கு இவ்வளோ ஆனந்தம் இருக்கு அவர் சொல்ல இந்திராதி தேவர்கள்லாம் இதில் ஒரு துடி அனுபவித்து விட்டு அது பெருசாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஞானி என்ன சொல்றான் அகமேவ சுகம் அந்நது ந சுகம் அந்நே தத்து நைவ சுகம் அது உண்மையில் சுகமே கிடையாது என்ன போஸ்ட் வேணாலும் சொல்லும் நீ எத்தனை போஸ்ட் சொன்னாலும் சரி அதுல சுகம் கிடையாதுப்பா அகமேவ சுகம் நானே இன்ப வடிவனன் அதுக்காக ஒரு நியாயம் சொல்றாரு என்ன நியாயம் தெரியுமா அமதர்த்தம் சொன்ன எனக்கு நகிப்பிரேயா எனக்குன்னு இல்லாத பொருள் மேல எனக்கு பிரியம் இருக்க போறதில்லை அது எனக்கு நெருக்கமானதில்லை அது மேல எனக்கு பிரியமாக இருக்க போறது எனக்கு இல்லாத பொருள் அதுல எனக்கு எப்படி பிரியம் இருக்கும் என்னுடைய பொருள் என் கட்டணம் என் வீடு என் குடும்பம் அதுல தான் எனக்கு பிரியமா இருக்கும் இன்னொன்னு பக்கத்து வீட்டு குழந்த பேர் நமக்கு பிரியம் இருக்குமா என்ன பிரியம் இருக்காது நம்ம வீட்டு குழந்தை வேறு தான் நமக்கு பிரியம் இருக்கும் அது அமதர்த்தம் சேத் நகி பிரேயா அது மேலே எனக்கு பிரியம் இருக்க போறது அது மா சரி பிரியம் அதாவது அதுவும் தானா பிரியமா இல்லை சண்டை போட்டாங்க சந்திப்போம் நீதிமன்றத்தில் சந்திப்போம் போய் உங்க வீட்டுக்கு போய்டும் உங்க அம்மா அப்பா கிட்ட போய் நாளைக்கு காலம்பறை இருக்க கூடாது இங்க நான் முடிக்கிற போது நீ இங்க வீட்டுல இருக்கக்கூடாது நாளைக்கு காலம்பறை போது ஏன்னா அப்படியே ப்ராப்ளம் வெடிஞ்செழுந்தா அவஸ்த கத்துக்கத்துன்னு கத்தினேன் யாருக்குதான் நிம்மதியா இருக்க முடியும் நீ பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு போய் சேர்றியா இல்லையா அப்ப வந்து என்ன அப்படின்னா அது அது அது எப்பவும் பிரியமாவேவா இருக்கு சில வார்த்தை சொல்ற போது சில வார்த்தை பேசுற போது ஆகினால மனைவியின் இடத்திலேயோ மக்களிடத்திலோ முழுமையான ஏனென்றால் அவர்கள் எப்பொழுது நம்மிடம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நமக்கு சந்தோஷம் கொடுக்கின்ற பாங்கல் நடந்து நமக்கு பிரியம் உண்டாவதில்லை எனவே அவர்கள் இன்பம் தருகின்றவர்கள் அல்லர் அவர்கள் இன்பம் தருகின்றவர்கள் அல்லர் இன்பம் அவங்கள்ட்ட அவங்க இன்பமாவே இருந்தாங்கன்னா முப்ப மணி நேரம் இன்பமாவே தான் இருக்கணும் அப்படி இல்லை ஆகினால மதர்த்தம் சேத் எனக்காகத்தான் என்றாலும் கூட அவர்கள் அப்படியே எப்பொழுதும் பிரியமாக இருப்பதில்லை எனக்கு பிரியமாக இருப்பதில்லை அதனால என்ன தெரிகிறது அவங்க எனக்கு ஆனந்தமாக இல்லை மனைவியோ மக்களோ பணமோ அப்பாவோ அம்மாவோ சொத்தோது எனக்கு உண்மையில் பிரியமாக இல்லை விளக்க ஆரம்பிச்சா நிறைய சொல்லலாம் இதில் அவ்வளவு விஷயங்கள் இதில் அணங்கிருக்கு ஆகையினால கன்க்ளூஷன் என்னன்ன நான் ஆனந்த ஸ்வரூப் நான் சத் ஸ்வரூபம் சித் ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் நான் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன் நான் சத்தை உடையவனாகவோ சித்தை உடையவனாகவோ ஆனந்தத்தை உடையவனாகவோ இல்லை உடையவனாகவோ இல்லை நான் சத்தேதான் சித்தேதான் ஆனந்தமே தான் சச்சிதானந்தான் பிரம்மன் ால பிரம்மனுக்கு சச்சிதானந்த பிரம்மனுக்கு அது அப்செக்டிவும் கிடையாது அது அடைமொழியும் கிடையாது அது விசேஷமும் கிடையாது இருப்பு உணர்வு இன்பம் பிரம்மம் அவ்வளவுதான் இருப்பு உணர்வு இன்பமே பரம்பொருள் இருப்பே பரம்பொருள் இரு புணர்வே பரம்பொருள் இருப்புணர்வின்பமே பரம்பொருள் பரம்பொருளே உணர்வின்பம் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் அது வந்து இரு பின்பம் உணர்வின்பம் இருப்புணர்வு உணர்விருப்பு எப்படி போட்டாலும் சரி ஒன்று தான் சச்சிதானந்த சரி இந்த ஸ்லோகம் ஓவர் அடுத்த ஸ்லோகத்துக்கு பீடிக்கை சொல்றேன் அப்படியான சத்து சித்து ஆனந்தம்னு மூணு இருக்கே சத்து சித்து ஆனந்தம்னு மூணு இருக்கே மூணு இருக்கே அப்படின்னா அது மூணுங்கிறது மூணு ஆங்கிளில் சொல்றோமே தவிர மூணு இல்லை நான் சுருக்கமா வார்த்தை யூஸ் பண்ண போறேன் நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும் சர்வகத சூச்சனார்த்தம் சத்பத பிரயோக அபரோக்ஷான சித்தியார்த்தம் சித்பத பிரயோக பரம புருஷார்த்த சித்தியர்த்தம் பிரயோக எங்கும் நிறைந்திருக்கிற பொருள் என்பதை குறிப்பதற்காக சத் என்று கூறுகிறோம் அது நம் அது நம் அதை அதை அபரோக்ஷமாக புரிந்து கொள்ள முடியும் வெளியிலே அறிய முடியாது அறிவாக நாம் அறிவாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக சிற்பத பிரயோகம் சத்து ஜடமாக இருக்கலாம் ஒருவேளை அது ஜடமா எடுத்துன்னு சொல்லக்கூடாது அது அபரோக்ஷானமாக இருக்கிறது அபரோக்ஷம்னா என்ன இம்மீடியேட் நாலெட் மீடியமே வேண்டியதில்லை மைண்ட் இப்போ விஷயம் தெரிஞ்சுக்கிறது மைண்ட் எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறது என்ன மீடியம் ஆனோ இம்மிடிய அபரோக்ஷம் பிரத்யக்ஷம் வேற இல்ல அது அப்புறம் பார்க்கலாம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில வச்சுக்கலாம் அப்ப அபரோக்ஷம் அபரோக்ஷான சூச்சனார்த்தம் சிப்பத பிரயோக அதற்கு பிறகு அதற்கு பிறகு புருஷார்த்த சித்தியார்த்தம் எல்லாரும் ஆனந்தத்தை தான் விரும்புகிறாங்க ஆனந்தத்தை அடையணும் ஆனந்தத்தை அடையணும்னு விரும்பி அது கிடைக்காம திண்டாடின்னு இருக்காங்க அவங்க உழைக்கிறதெல்லாம் தப்பான வழியில் உழைச்சுட்டு இருந்தால் ஆனந்தம் எங்கே வரப்போகிறது அதை ஒரு பெரிய மகான் அன்னைக்கே சொல்லிவிட்டார் ஜனங்களுக்கு என்னமோ ஆனந்தம் ஆசையா இருக்கு ஆனா பண்ற காரியத்தை பார்த்தா அதுக்கு நேர்மாறா இருக்குங்கிறார் நித்தியானந்த சுகம் பதம் சுவிமதம் மார்கணே ஏவம் சத்யபி சாத்திய சாதனயுகம் சமயம் நானந்தி தேவ எண்ணம் இருந்தாலும் வைத்திரியிலேங்கிறார் சாத்திய சாதன யுகம் சம்யங்ன ஜானந்திதே நம்ம விரும்புறது சந்தோஷம்தான் அதுக்கு இதுதான் வழி அப்படின்னு கரெக்டா தெரியலாம் நம்ம சந்தோஷத்தை விரும்புறோங்கிறதும் தெரியல அதுக்கு இதுதான் வழிங்கறதும் தெரியல பணம் வேணும்னா விரும்புறானே தவிர பணத்துனால சந்தோஷத்தை விரும்புறோம் விவரமே தெரியல அப்படி ஒரு முட்டாளா இருக்கான் ஜனம் மனிதன் பணத்தை விரும்புறோம் பணம் இருக்கணும்னு ஆசைப்படுறானே தவிர பணத்தினால என்ன அடைய விரும்புற அப்படின்னு தான் யோசிக்கிறான் அப்போ மனிதன் ஆனந்தத்தை அடைய விரும்புறான் அந்த ஆனந்த ஆத்மஸ்வரூபம் விளங்க வைக்கிறதுக்காக ஆனந்த பத பிரயோகம் சத்து வேற சித்து வேற ஆனந்தம் வேற இல்லை கருப்பா குண்டா கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவன் அப்படின்னா இது வந்து ஒரே அளத்தான குறிக்கிறது அது மாதிரி சத்து சித்து ஆனந்தம் ஒரே பதார்த்தம் ஒண்ணுதான் ஆகினால அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா நானா நாஸ்தி இந்த மூணெல்லாம் சொல்றோமே தவிர உண்மையிலேயே மூணு பிரிவு கிடையாது மூன்றும் ஒன்றேன்னு சொல்றாரு அடுத்த ஸ்லோகம் சாத் தமிஸ்ம் வச்சன कदाचन கதனாஸ்வரூபம் நி சும் ஒரே பொருளாக இருக்கிற இந்த பரம்பொருள் பல்வேறு விதமான ஸ்வரூபங்களை உடையதாக இல்லவே இல்லை ஒரு பொழுதும் தோற்றம் இருக்கும்போதும் கயிறு எப்படி கயிறு ஒருத்தனுக்கு மா கயிறு ஒருத்தனுக்கு ஏதோ தண்ணி கோடு மாதிரி தெரியுது இன்னொருத்தனுக்கு பாம்பா தெரியுது இன்னொருத்தனுக்கு ஏதோ குச்சி மாதிரி தெரியுது ஒரே கயிறு ஒரே கயிறு இல்லாட்டி இந்த ஸ்தானவ புருஷங்க ஒரு ஒரு கம்பம் ஒரு திருடன் வர்றான் அது போலீஸோன்னு நினைக்கிறான் அப்புறம் இன்னொருத்தான் வரான் அவன் வந்து யாரையோ தேடிட்டு வரான் அந்த ஆள் தான் அங்கே இருக்காலும் அப்போ பார்க்கலாமா பக்கத்தில்ன்னு நினைக்கிறான் அப்புறம் இன்னும் ஒரு ஒருத்தருக்கு போலீஸ் வர்றான் அவனுக்கு திருட நாட்டை தெரிகிறது திருடனுக்கு அது போலீஸாக தெரியுது ஆள் ஆளுக்கு ஒரு தெரிகிறது அப்போது ஒரே வசுதானே அது ஒரு ஒருத்தருக்கு ஒரு தெரிகிறது எதனால முட்டாள்தனது நான் அறியாமை சரியா பாக்காதுனால அதுக்கு எத்தனையோ காரணங்கள் அங்கங்க இருட்ட ரெண்டும் கட்டா இருட்டா இருக்கு வெளிச்சம் இருக்குன்னு சொல்ல முடியல வெளிச்சமா இருக்கு வெளிச்சம் இல்லைன்னு சொல்ல முடியல வெளிச்சம் இருக்குன்னு சொல்ல முடியல ரெண்டும் கட்டான் நில அது முழுக்க முழுக்க இருட்டா இருந்தால் தெரிய போறது இல்லை முழுக்க வெளிச்சமா இருந்தா என்னன்னு தெரிஞ்சிட போறது ரெண்டும் கட்டானா இருக்கு அதனால அது என்ன இல்லாம தெரிகிறது அது மாதிரி இங்கேயும் சொல்றாரு ஒரு பொழுதும் அந்த கம்பம் மாறவே இல்லை அது கம்பமாக தான் இருந்தது ஆனா பல்வேறு விதமா ஒவ்வொருத்தரும் பார்த்தான் அதை அது மாதிரி பரம்பர ஒன்று தான் அதை வந்து மானாகவும் நதியாகவும் கடலாகவும் அப்படியாகவும் இப்படியாகவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா கதாச்சன கதாச்சனன்னு முக்காலத்திலும் ஒரு பொழுதும் ஏக்கம் வஸ்து ஒரே பொருளானது நகிசா பல்வேறு விதமான ரூபங்களை அதை எடுக்கிறது இல்லை அதனால என்ன சொல்றாருன்னா சத்து சித்து ஆனந்தங்கிறத நீ நானான்னு நினைக்கப்படாது சத்து சித்து ஆனந்தம்ங்கிறது மூணு நானா இல்லை அது பல பிரிவுகள் இல்லை ஒரே பொருளை பல கோணத்தில் சொல்றோம் சர்வகத சூச்சனார்த்தம் சத்பத பிரயோகா அபரோஷ ஜான அதாவது அஜட நிவத்தியர்த்தம் அஜடத்துவ நிவத்தி அர்த்தம் சிப்பத பிரயோகா ஆனந்த பத பிரயோகா அதில் யூஸ் பண்றோம் ஒரு ஆங்களுடன் தவிர ஒண்ணுதான் என்னன்னு சொல்றாம் என்ன பண்றேன் ஆகவே நான் என்ன செய்கிறேன் இந்த உலக வேற்றுமைகளை எல்லாம் அறவே நீக்கி பிரஜஹாத்தின் சொல்றாரு பகவான் பிரஜஹாத்திவான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜகத் நல்லா குரு கிருப்பையினாலையும் மகான்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் இந்த வேற்றுமையை அறவே எங்க உள்ள வெளியில இல்ல இந்த புத்தி இங்க உள்ள போய் ஆழமா பதிஞ்சுக்கிறது பாருங்க இந்த வேற்றுமை ஏதோ விவகாரத்துக்காக வேற்றுமை இருந்தா தப்பு இல்லை ஆழமா இந்த வேற்றுமை புத்தி அவன் வளரக்கூடாது அவனை நான் அமுக்கிடணும் அவன் இப்படி போயிட்டானே அந்த அப்படின்னா நினைக்கிறோம் என்ன பண்றோம் ஜெகதீம்மையை நன்றாக நீக்கிவிட்டுமே கிடையாது த்துக்கும் சித்துக்கும்னந்தக்கும் சும் சித்தும் ஆனந்தமும் கண்டமுடையது இல்ல பிளவுடையது கிடையாது அது வேற இது வேற அது ஜாதி குணங்கள்ல சேராது இனத்துல சேராது குணத்துல சேராது அறியப்படும் பொருளாகாது அனுபவிக்கப்படக்கூடிய பொருளாகாது ஆகையினால அகண்ட சச்சிதானந்த ரூபோகூட் பண்ற ரொம்ப அழகாக ரொம்ப கவித்துவத்தோட அழகாக இதை நிறைவு செய்கிறார் பரட்சேகனி அமேக்கம் மகா பரோட்சா तदसीति परोक्षता परिच्छेद தசசீச பரிச்சேதலிய அப்போ एकरसं மகா அஸ்மி அப்படிங்கிறத சொல்ல போகிறார் பரோட்சதான்னு அர்த்தம் ஈஸ்வரன் கிரம இருக்கான் ஈஸ்வரங்கிறவன் எங்கேயோ இருக்கான் பரோக்ஷம் பரோட்சம் என்ன அவன் நீ அவனை பார்க்க முடியாது உன்னுடைய இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் அவன் எட்டாதவன் அவனை நீ அவனை அறிஞ்சிக்க முடியாது அவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படிங்கிறது பரோட்சத்துவம் அப்புறம் பரிட்சேத நீ வேற அவன் வேற பரிச்சேதம் இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய தன்னைக்கு பரிச்சின்னம் அது சம்பந்தம் சாபல்யம்னா என்ன சம்பந்த தொடர்பு அர்த்தம் இந்த தொடர்பா நீக்கி கடவுளுக்கும் எனக்கும் வேற்று கடவுள் எங்கேயோ இருக்கிறார் அவருக்கும் எனக்கும் வேற்றுமை இருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் எனக்கும் சம்பந்தம் வேற அவர் ஆண்டவன் நான் அடிமை அப்படிங்கிற இந்த சம்பந்தம் இருக்கு இதெல்லாம் அடியோட நிற்குதான் எந்த வாக்கியம்னா தசி தி கிரா லட்சியம் தத்துவம் அசி வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத் தத் அசி அதுவாக நீ இருக்கிறாய் என்ற கிரா கிரானா சொல் கிஹி கிரவ் கிரஹா சொல் லம் லட்சியம்னா என்ன அதனால் குறிக்கப்படுகிற அகம் நான் ஏகரசம் உண்மையில் இறைவனுக்கும் எனக்கும் வேற்றுமையே இல்லை ஏகரசம் எப்படி சமுதிரம் முழுவதும் ஒரே ஏக்கரசமாகிய ஜலமோ அது போல மக மக மகிராசுவரூபா பிரம்மன் அர்த்தம் மகான என்ன அர்த்தம் பிரம்ம அஸ்மை ஆகையினால என்னையும் எங்கேயோ இருக்கிறான் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருந்தா எனக்கு என்னமோ சம்பந்தம் இருக்கு அப்போகம் பண்ணி அப்போகம்னா என்ன நெகேட் பண்ணி நிர்மலம் ஏகரசம் மகா அசி அப்படின்னு இந்த வேதம் சொல்லியது அப்படின்னு சொல்லி உபனிஷத் சித்தாந்தம் முழுவதும் சரி என்று உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து நீ பிர உபதேசம் பண்றது இதுல சந்தேகமே இல்லை என்று இந்த ஸ்லோகத்திலே இந்த கவியானவர் சொல்லுகிறார் மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணச பூர்ணமாதாஜ பூர்ணமேவா வசிஷேந்தி ஹரி ஓம்